வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா வருங்காலத்தை பற்றி சிந்தியாதவன் நிகழ்காலத்திலேயே துயர் பெற வேண்டும் ஆம் வருங்காலத்தை பற்றி சிந்தியாதவன் நிகழ்காலத்திலேயே துயர் பெற வேண்டும் என்கிறார் கன்ஃபியூசியஸ் நன்றி வணக்கம்